வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் எளிதாக தவறுகளை செய்து விடுகிறோம் அல்லது நம் வாழ்வில் கூட சில தவறுகளை செய்துவிட்டு அதன் பிறகு அதற்கு தேடுகிறோம் இன்னும் பலரும் அப்படி அல்ல தாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக தவக்கோளத்திலே செல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த தலையை மொட்டை போட்டுக்கிறது அல்லது நீண்ட சடையை வளர்த்து அந்த மாதிரியான நடவடிக்கைகளில் நம்ம இறங்குறோம் பொதுவா இது மனித குலம் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு செயல்பாடு தான் ஆனால் நாம் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமோ இல்லையோ என்பதையெல்லாம் தாண்டி நாம் தவறு செய்திருக்கிறோமா இல்லையா என்பதை மட்டுமே நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் வாழ வேண்டும் வாழ்க்கையில் நமக்கு தெரிந்து தவறுகளை செய்யாமல் இருந்தாலே போதுமானதுதான் அதற்காக சென்று ஆலயங்களிலே பாவமன்னிப்பு கேட்பது போன்ற செயல்பாடுகளை விட்டுவிட்டு வாழ்க்கையை வாழும் பொழுது எந்த விதமான தவறுகளும் இன்றி வாழ முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு முயற்சிப்பதுதான் சிறந்த மனிதர்களுக்கு அடையாளமாக இருக்கும் நம்ம என்ன நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சில அரசியல்களை செய்வதன் மூலம் நம்மை நாம் நல்லவர்களாக காட்டிக்கொள்ள முடியும் வழியாக நாம் செய்த தவறுகள் எல்லாம் மறைந்து விடும் அப்படின்னு மறையாது ஏனென்றால் நாம் என்ன செய்தோமோ அதற்குரிய பலனைத்தான் நாம் அனுபவிக்க போகிறோம் அதை விடுத்து நாம் பல தவறுகளை செய்துவிட்டு அதுக்கப்புறம் போய் நான் ரொம்ப நல்லவேன் அப்படின்னு மற்றவங்க கிட்ட சொன்னா அதை எப்படி ஏத்துக்குவாங்க ஏனென்றால் நாம் தவறு செய்ததை பார்த்தவர்கள் அல்லது அதற்கு சாட்சியாக இருந்தவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் இருப்பாங்க அப்படியே யாரும் இல்லைனாலும் ஏற்கனவே வள்ளுவர் சொன்ன மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஐம்பூதங்களும் அதற்கு சாட்சியாக இருக்கும் அப்படி தவறுகளை செய்து முடித்துவிட்டு நான் தவறே செய்யாதவன் அல்லது நான் ஞானி அல்லது நான் மன்னிப்பு கேட்டுவிட்டேன் அப்படின்னு எல்லாம் நம்மளை வெளிப்படுத்திக்கிறது சரியானதா அப்படிங்கிறது தான் சான்றவருடைய கேள்வி நிச்சயமாக இருக்காது அப்படியானால் நாம் எப்படி வாழ வேண்டும் வாழ்க்கை வாழக்கூடிய வழியில் வாழ்ந்தார் இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்திற்கு பிடிக்காத செயல்பாடுகளை அல்லது இந்த உலகம் பழித்து சொல்லக்கூடிய சில செயல்பாடுகளை நாம் செய்யாமல் இருந்தாலே போதுமானது அதை விடுத்து அந்த மாதிரியான செயல்களை செய்துவிட்டு அதன் பிறகு நம்முடைய தலையை மொட்டையடித்துக் கொள்வது அல்லது நீண்ட சடைகளை வளர்த்துக் கொண்டு தவம் புரிவது போன்ற செயல்பாடுகளிலே ஈடுபட வேண்டிய அவசியமே படிக்காடுகளை ஒருபொழுதும் எப்படி தன்னுடைய தாயிடம் செய்து கொடுத்த சத்தியத்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்றிவிட்டு சென்றாரோ அதே நமக்கு நாமே சத்தியம் செய்து கொண்டு வாழ வேண்டிய வழிகளில் மட்டும் வாழ வேண்டும் இந்த உலகம் பழித்து சொல்லக்கூடிய செயல்பாடுகளை ஒருபொழுதும் செய்ய முயற்சிக்க கூடாது அப்படிங்கிறது தான் வல்லுவரின் கூற்றம் கூட திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடாழுக்கம் குரல் எண் இருநூத்தி எண்பது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் மீண்டும் குரல் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்